கத்துடைய பரிசுத்த நாமத்திரி மைமண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து இறைவனை ஆராதிக்கவும் இந்த நாளிலும் தேவனுடைய வீட்டில் உள்ள நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவங்களுடைய கிருமைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் தேவனுக்கு மயம உண்டாவதாக கடந்த வாரம் முழுவதும் அந்தவர் அடியுக்கு நல்லவரும் போதுமானவருமாக இருந்தமைக்காக நான் தேவனை வாழ்த்துகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நேரங்களும் சமயங்களையும் தேவ சோபத்தில் பிரயோஜனமாக கழிக்கும் முடியாத தேவன் அனுகூலம் செய்தார் அதற்காக தேவனுக்கு ஸ்போத்திரம் தேவனுடன் மகிழமைப்படுவதாக ஆண்டவர் ஆகிய தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் நம்மோடு கூட தேவன் இருக்கின்றார் தாயுதோடு தேவன் இருந்தார் அவர் விருத்தி அடைந்தார் விவசாயப்போடு தேவன் இருந்தார் அவர் இருந்த வீட்டிலே போத்தி ஆசீர்வதிக்கப்பட்டது பர்சத்தவான் கூட தேவன் இருந்தார் மகத்துவமான காரியங்களை செய்தார் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜெயமாக முடிந்தது நம்மோடும் தேவன் இருக்கிறார் அதற்காக நான் தேவனை சுதிக்கிறேன் ஆண்டுடைய நாமத்திற்கு மலிமை உண்டாவதாக என்னுடைய ஜப வேலைகளிலே தேவர் அதாவது பேசுகிற வார்த்தைகள் அதாவது நம்முடைய தகுதிக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவர்களாக அவைகள் இருக்கிறது அதற்காக நான் தேவனை சுதிக்கின்றேன் நேற்று நான் சொன்னது போல வியாழக்கிழமை சொன்னார் என்னுடைய பிள்ளைகளில் ஒருவரும் தாழ்வானவர்களாக கொஞ்ச நாளில் எல்லோரையும் நான் பெரியவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த பார்க்கிறேன் அவள் பெரிய மனிதர்களை போல ட்ரெஸ் அணிந்து வந்து கொண்டிருப்பதை நான் காணுகின்றேன் ஆம் தேவடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதற்காக தான் கத்த நம்மை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நேற்று நான் கவனும் போது பெரிய மனிதர்கள் ராஜாக்கள் எல்லாம் வருவார்கள் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் அப்படியே கத்தல் செய்ய போகிறார் அதற்காக நான் தேவரை வாழ்த்துகின்றேன் இன்றைய காலையில நான் ஜோம் ஆறாவது முன்னால் ஜெவம் பண்ணும் எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் ஒரு மனிதர் ஒரு வாலிபன் ஜெம கொண்டிருக்கிறார் ஒரு பெரியவர் வந்து அவரை முதுகலை தட்டுகிறார் தட்டி என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்றார் அப்படியே அவர் இழந்தி அவரை பின்பற்றி சொல்லுகின்றார் செல்லும் போது அந்த பாதையை வாலிபன் எட்டி பார்க்கிறார் போகின்ற அந்த பாதை பெரிய ஒரு உயரமான மண்மையோடு மாதிரி ஒரு மலை மாதிரி இருக்கிறது இதில் நாம் எப்படி ஏறுவது என்று மலைந்து கொண்டே அவர் பின்னாலே போகின்றார் சரி அவர் ஏறும்போது நாம ஏறலாமே என்று சொல்லி எண்ணி போகும்போது அந்த உயர்ந்த அந்த உயர்ந்த பக்கத்தில் வரும்போது இந்த வாலிபனை தூக்கி தோளில போட்டுக் கொண்டு அவர் ஏறி அந்த பக்கம் போய்விட்டார் வேதனைக்கு மைந்திரெண்டாவதாக போய் அப்புறம் சமவெளியிலே நடக்கிறார்கள் நடந்து நடந்து நடந்து போய் அங்கு ஒரு சிறப்பான இடத்திலே உட்காரும்போது இந்த வாலிபன் அப்படிதான் ஏதோ மூச்சு விடுகிறது போல பெருமூழ்ச்சி விடுகிறது போல அவனுடைய வாழ்க்கை இருப்பதை நான் கண்டேன் தேவனுக்கு மயிமே அவங்களுடைய நாமத்திற்கு மயமே உண்டாவதாக நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய பாதை நம்முடைய நாம் கண்ணதராக எட்டி பார்க்கும் போது இதை நாம் எப்படி ஏறி கடந்து சொல்ல முடியும் என்று எண்ணத்தக்கதாக அவருடைய சூழ்நிலைகள் கண்ணதராக தெரியும் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்முடைய தூக்கி சுமக்கிறவராக இருக்கின்றார் அவர் நம்மோடுதான் இருக்கின்றார் நம்மை அவர் கொண்டு செல்வார் நாங்கள் ஒரு விஷய என்ற மலைக்கு செல்லும் போது எங்களை அழைத்து சென்றவர் ஒரு மலைவாசி அந்த மலையை சேர்ந்தவர் அவர் எங்களை அழைத்து சொல்லும் அவர் எந்த வழியாக சென்றார் என்றால் இந்த தண்ணீர் மலை மழை மீது தண்ணீர் வரமில்ல ஓடை அந்த வழியாக மலை எங்களை அழைத்து சென்றார் ஆனால் இயேசு நம்மோடு இருந்ததனால் நாங்கள் அங்கே சேர்ந்தோம் இல்லாவிட்டால் மேலே இருந்து சரிகணும் என்றால் கிளை ஒரு கோடியும் இருக்காது அப்படிப்பட்ட நிலையை நம்முடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம் அதற்காக நான் ஆண்டவரை அருவையான ஒரே ஒரு காரியம் இதுதான் தேவனுக்கு மய்மை அப்போ சொன்ன பிள்ளைங்க புஸ்தகம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை ஏதாவது ஒருவர் வாசிக்கலாம் யார் தம்முடைய ஆவிக்குரிய ஜீவி மற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஆவித்துறை ஜீவத்தில் முன்னேறி கொள்ள மாட்டார்கள் சோதனையை ஜெயிக்க முடியாது அவர்கள் ஆவித்துறை ஜீவத்தில் தோல்வி இணைந்து போவார்கள் என்பது நான் என்னுடைய ஆவிக்குறி ஜீவத்தில் உணர்கிற அறிகிற காரியமாக இருக்கிறது வாசிக்கலாம் ஆகிய ஒன்பதாம் வேளையில் ஜபா வேலை ஜபா வேலை என்று இங்கே அந்த நேரத்தில் அந்த ஜபா வேளையில் அவர்கள் தேவாலயத்திற்குள்ளே சென்றார்கள் மகிமை உண்டாவதாக எப்பொழுதும் ஆனால் ஜெப வேலை என்று ஒரு வேலை உண்டு நமக்கு உண்டு உண்டாவதாக அந்த வேலையில் பிரசுத்தவான்கள் பெரிய மனிதர்கள் ஆனாலும் அந்த ஜெப வேலை என்று அந்த வேலை வந்தவுடனே அவர்கள் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் நமக்கு தூங்குவதற்கு வேலை உண்டு சாப்பிடுவதற்கு வேலை உண்டு எல்லாவற்றுக்கும் வேலை உண்டு வேலைக்கு போவதற்கு வேலை உண்டு ஸ்கூலுக்கு போவதற்கு வேலை உண்டு தவறினால் தோல்வி என்று நமக்கு தெரிந்து தவறினால் நமக்கு விலகினும் என்று தெரிந்து ஒழுங்காய் கடைபிடிக்கின்றோம் ஆனால் என்ன கடைபிடிக்கவில்லை என்றால் ஜப வேலை என்ற அந்த வேலையை முடிந்தால் விரும்பினால் சமயம் கிடைத்தால் என்று இருக்கிறது ஆனபடியினால் நாம் ஒன்றை சாதிக்க முடியாது தேவனுக்கு மையமே உண்டாவதாக இவர்கள் அந்த ஜபா வேலை அந்த வேலை வந்தபோது தேவாலயத்துக்கு போகும்போது வல்லமை வெளிப்பட்டது என்று அடுத்த அறிஞர் உண்டாவதாக எதனால் என்றால் இவர்கள் ஜப வேலை ஆராதனை தேவனுக்கு கொடுக்கிற வேலைகளை சரியாய் கடைபிடித்தப்படுகிறார் இவர்கள் அப்படிப்பட்ட வல்லமைகள் வெளிப்பட்டது தேவனுக்கு மயிமை பானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்திலே நாம் காணும் அங்கே ஒரு தேவிட பணிவரையை நாம் பார்க்கின்றோம் தேவிட பரிசு ராமத்துறைக்கு மயி உண்டாவதாக அவர்களும் எவ்வளவு பெரிய சட்டம் ஏற்றியிருந்த போதிலும் முன் செய்தது போல வழக்கம் போல அந்த ஜபத்தை கடைபிடித்தார் என்று எழுதியிருக்கிறது ராஜாவை தவறவர் ஒருவரை வணங்கக்கூடாது என்ற கட்டளை நகல் ஏற்றி அதாவது கையெழுத்திட்ட போதிலும் முன் வந்தபடியே மூன்று எல்லையும் ஜபம் வேதலுக்கு மைமை உண்டாவதாக முன் செய்து வந்தபடி என்றால் ஜபகளை ஒழுங்காக அவர் கடைபிடித்து வந்தார் என்பது அதனுடைய பொருள் முன்பு ஜவுமணிகள் போல மூன்று வேலை அன்று சந்தி மத்தியான மூன்று வேலைகள் குறித்த நேரத்தில் மேலும் குறித்திருந்த அந்த நேரத்தில் அவர் ஜெமணி வந்தது போல இப்பொழுது அரசாங்க சட்டம் ஏதாவது ராஜாவை தவிரவர் யாரை யாரும் கும்பிடக்கூடாது கும்பிட்டால் அவர்கள் சிங்க கதையில போடப்படுவார்கள் சிங்கிக்கு சிங்கத்துக்கு இறையாக ஒப்புக் அந்த ஏற்றியும் முன் செய்தது போல ஜபம் பண்ணினார் நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது என்பதை அறிவதற்கு தான் காலையில் இந்த வெளிப்படுத்த பார்த்தவுடன் ஆண்டவர் எனக்கு சம்பவத்தை எனக்கு நினைப்பார் ஒரு பெரிய கோர்மையான ஒரு சம்பவமே எனக்கு அதிலிருந்து கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் தேவதை துணிக்கிறேன் ஆண்டவருக்கு மயமே உண்டாவதாக நம்முடையவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அதற்காக நாம் சந்தோஷப்படுகிறோம் கடவுளும் சந்தோஷப்படுகின்றார் அருமையானவர்கள் நம்முடைய ஆலயத்தில் இன்னும் மணி நேரத்தில் ஜெவம் பண்ணுவோம் என்று பெயர் கொடுத்த ஒரு சிலர் மாத்திரம் ஜெவம் அணுகின்றார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர்கள் எப்படி ஜெவம் பண்ணுகிறார்கள் இருந்தால் மழை பெய்தாலும் சரி வயலடித்தாலும் சரி பலகனமானாலும் சரி அந்த வேளையில் அட்டன் பண்ணுகின்றார்கள் இதை நாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் நாம் பார்க்கிறோம் என்றால் தேவன் எவ்வளவு பார்ப்பாடுவாரு தேவரிக்கு மகிமை உண்டாவதாக மழை பெய்கிற என்றால் மழையில் நனைந்து கொண்டு வருகிற அவர் இன்னொரு டிரெஸ்ஸை ஒரு பாலித்தின் பைக்குள்ள வைத்துக் கொண்டு இங்கே டிரெஸ் கட்டிக் கொண்டு ஜபம் பண்ணிவிட்டு பழைய டிரெஸ் போட்டுக் கொண்டு போகிறார் தேவருக்கு மகிமை உண்டாவதாக நாம் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆனால் எப்படி சாதிப்போம் என்றால் இவர்களை அறிய வேண்டும் நாம் அவர்கள் நிறைவேற்றுகிறமா அரச சட்டம் வழிபட்டும்ட்டம் தவறவில்லை போல அவர் அதாவது எப்படி ஜன அப்படி ஜனார்ஜா கட்ட இப்படி இருக்கடினார் எங்க ஒளி திரும்பி ஜோம் என்று எண்ணவில்லை முன்பு போல எல்லா சண்டல்களையும் எல்லா பலகணிகளையும் திறந்து வைத்துவிட்டு எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் ஜபம் பண்ணினார் வேதனுக்கு மயமாக அதாவது அவர் வழிபடுகிறது யார் என்று சரியாக தெரிந்திருந்தபடுகிறார் இந்த அற்ப மனிதர்களுக்கு இந்த அற்ப மனிதர்களால் ஏற்படுகிற சட்டத்திற்கு நான் ஏன் பயப்படுகிறேன் ஆண்டவரை வழிபடுவதற்கு வேகிடத்தில் ஜபம் பண்ணுவதற்கு இந்த சாதாரண மனிதர்களுக்கு பயப்பட வேண்டுமா என்று எண்ணி முன் செய்து வந்தது போல மூன்று வேளையும் அவர் பலகடி தவற முழங்க ஆளு என்று பரமசு தேவரன் ஜபம் அடினார் ஆனபடி என்ன அழைத்து சிங்க கல்லூரை கொண்டு போட்டார்கள் எறையில் தவித்துக் கொண்டு இழக்கிறது ஐயோடு போட்ட போதிலும் சிங்கவரை மோந்து போட பார்க்கவில்லை பேவருக்கு மகிமை உண்டாவதாக சிங்கங்கள் வாய் தேவர் கட்டி போட்டார் என்று எழுதியிருக்கிறது பேவருக்கு மகிமை உண்டாவதாக உண்மை தெரிய வந்தது தானியலை குறை சொவதற்கு தான் இந்த பொல்லாமல் சட்டமேற்றினார்கள் தெரிந்த பிறகு இரவு தூங்காமல் காலையில் ஓடி போகிறார் போய் என்ன கேட்கிறார் என்றார் தானியல் ஆராதிக்கிற ஜீவனுடைய தேவனு வாய்க்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா இந்த ராஜாவும் தெரிந்திருந்தால் தானியல் இடைவிடாமல் தேவடுகிறவர் என்று தேவனுக்கு மயமர் ராம் ராஜாவே தேவன் என்னை தப்புவித்தார் நீதியவனுக்கு முன்பாகவும் ஆனபடியால் என்னை சிங்கம் சேதப்படுத்த முடியவில்லை வெளியே கொண்டு வாருங்கள் தானிய கொண்டு வந்து தொடங்கியதற்கு காரணமாக இருந்தால் அத்தனை பேரையும் உள்ளே போடுங்கள் அவனை மாத்திரமல்ல அந்த குடும்பம் செய்யதான் எல்லாத்தையும் பிடித்து உள்ளே போடுங்கள் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டது போட்ட மாத்திர அடியில் போய் சோறு இருக்கும்போது ஒரு கோடி எலும்பு இல்லாமல் எல்லாருக்கும் சாப்பிட்டு போட்டதுக்கு மகிமே உலகத்தில் எவ்வளவு பெரிய சோதனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை வரட்டுமாறு ஜெப வீரர்களாக மாறுங்க குறித்த ஜெபம் பண்ணுங்க விலகம் என்று சொல்லாதீர்கள் உங்களுடைய விலகினமே உங்களை படிக்க ஆக்கி போடும் நமக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் கால ஜபமா மத்தியான ஜபமா மால ஜபமா குறித்த நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம் அப்படி நாம் அற்புதத்தை காணுவோம் நம்முடைய ஜபத்திற்கு அறிய முடியும் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக தேவராய் கருத்ததால் வருத்தப்படுகின்றார் ஆகாயத்தை பறக்கிற நார்வைகளுக்கு தன்னுடைய வேலை தெரியும் பறவைகளுக்கெல்லாம் அதை தெரியும் என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று இறமை ஆறு ஏழை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆறுபடினால் சாதாரணமாக நாங்கள் இங்க இந்த ஆலயத்தில் இருக்கிறபடி நாள் விடிய இருக்காலும் எல்லா பறவைகளும் நம்ம அஞ்சு மணி ஜவம் பண்ணுறதற்கு முன்னே அவைகளாம் பாடுகிறது நாங்கள் பழக்க போகின்றோம் எங்களுக்கு எதிரிகள் உண்டு வேசத்துல அதபடி நாள் கடவுளே என்று இங்கு ஜாதி ஜாதியான பறவைகள் எல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கிறது அவைகளெல்லாம் அதிகாலையில் நாலு மணிக்கு பாட ஆரம்பிக்கிறது இறைவனே துதிக்க ஆரம்பிக்கிறது அவைகளுக்கெல்லாம் வேலை படுகின்றது ஆனால் என்னால் உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்கு வேலை தெரியவில்லையே என்று ஆண்டவர் வருத்தப்படுகின்றார் அதுபடியா ஜப வீரர்களாய் மாறுவோம் வீட்டிலேயும் ஒருங்காக ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் காரணம் சொல்லாதீர்கள் உங்களுடைய சொந்த காரியங்களுக்கு நீங்கள் காரணம் சொல்லுகிறவில்லை எவ்வளவு விலைகரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எழுந்தி கடமைகளை சொல்கின்றீர்கள் இறைவலை தொடர்களுக்கு முடியவில்லை என்று சொல்லுகின்றீர்கள் நீங்கள் ஒன்றும் சாதிக்க மாட்டீர்கள் இறைவன் சொல்லுகின்றார் நம்ம இதை அற்புதம் வேண்டுமா நமதுமான பெரிய பெரிய காரியங்களை தேவம் செய்ய வேண்டுமா குடும்பத்தில் மகிழ்ச்சியான காரியங்களை கற்று நடத்த வேண்டுமா குறித்த நேரத்தில் தேவம் பண்ண வேண்டும் என்று சொல்கின்றது நமக்கு விரோதமா எழும்புகிற எந்த தீமையிலும் அவருடைய வல்லாமையை தேவன் கட்ட வேண்டுமா அப்படி நாம் செய்வோம் ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார் நம்ம ஆண்டவரே தேவர் அவரே ஜீவனுள்ளவர் இன்றும் ஜீவிக்கிறார் அதை நாம் காண்பிப்போம் நான் போன வாரத்தில் வெளியே போய்விட்டு அதாவது எனக்கு ஜெப வேலை யாரால் வந்து வேறு தடுத்து விடுவார்கள் என்று கேட்டு திரும்ப சத்தம் கேட்டது வேகமாக வாசலுக்குள்ளே பிரித்தேன் பழைய சுவாசியல இருந்தால் உள்ளே போய்விடலாம் என்று நான் இப்படி உள்ளே போக ஆரம்பிக்கும் ஒரு புதிதாக ஒரு வாலிபன் அவர் வந்து ஒரு லெட்டரை நீட்டினார் அது ஒரு கொரியல் தபால் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அதை நான் கையெழுத்து போட்டு வாங்கிவிட்டு எப்படியோ அவர்களுக்கு நாம் காசு கொடுக்க வேண்டியது இல்லை அவர்களுக்கு அங்கிருந்ததோ சம்பளம் கொடுக்கிறார்கள் வண்டி கொடுக்கிற்கெட்ரோல் யாக கொடுக்கிறார்கள் ஆனாலும் நம்மை தேடி தேவ சமூகத்துக்கு வருகிறார் என்று சொல்லுகிறோம் ஐநூறு ரூபாய் எடுத்து அவர் கையில கொடுத்து அவர் வேண்டாம் நான் வாங்குகிறது இல்லை என்று சொன்னார் பேரனுக்கு மருமை உண்டாவதாக வாங்கிறது என்று இல்லை என்று சொல்வது மாத்திரமல்ல அவர் நான்கு படியில் இருக்கிறேன் கீழ்படியில் போய் அவர் நின்று கொண்டார் நின்று கொண்டிய கேட்டார் அதாவது நீங்க வருத்தப்பட மாட்டீர்கள் என்றார் சொல்லுங்கள் அப்ப அவர் சொன்னார் அதாவது ஏசு என்று அவருக்கு பெயர் ஏசு கிறிஸ்து என்று ஏன் என்று கேட்டார் அவர் களத்திலே ஒரு மாலை போட்டிருக்கிறார் வேற ஒரு அந்நிய தேவதமா அதில் தூங்குகிறது அவர் அப்படி என்று நான் தெரிந்து கொண்டு அவர் கேட்கிறது என்ன என்றால் ஏசு அவருக்கு பெயர் பின்னர் கிறிஸ்து என்று சொல்லுகிறீர்கள் ஏசு என்று அவர் சொன்னார் நான் அவருக்கு அநேக காரியங்களை சொன்னேன் ஆண்டோருக்கு ஒரு பெயர் அல்ல அவர் பாதிகள் வச்சுக்கு வந்ததனால் அவருக்கு இயேசு என்று பெயர் காலாகாலங்களில் அவர் பற்பல நாமங்களில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவருக்கு எந்த சாயரையும் ஒப்பிட முடியாது எந்த பெயரையும் ஒப்பிட முடியாது என்று சொன்னது மாத்திரமல்ல இயேசு என்றுதான் அவருடைய பெயர் கிறிஸ்து என்றால் அவர் அனுப்பப்பட்டவர் அவர் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று அர்த்தக்கு மிமை உண்டாவதாகிய தேவனால் அபிஷேகப்பட்டவர் விளக்கம் கொடுத்தேன் பின்னாலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படி என்றால் மூன்று கடவுளாக நீங்கள் என்ன வேண்டாம் தேவன் யுவனமாக இருக்கின்றார் நாம் எப்படி ஆவி ஆத்மா சரீரம் என்று அமைப்பில் ஒரே மனிதனாக இருக்கின்றோமோ அப்படி ஒரே தேவன் அவர் மூன்று நன்மைகளை வெளிப்படுகின்றார் அப்படினால் அவர் கிறிஸ்து என்பவருக்கு அவர் அனுப்பப்பட்டவரும் அபிஷேகிக்கப்பட்டவரும் பாவித ரசிக்க அவர் அந்த நிலையில் வந்தார் தேவனால் அனுப்பப்பட்டு என்று சொல்லி அநேக காரியங்கள் சொன்னார் நான் பரமாத்மா என்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த இயக்கத்தை நான் இருக்கிறது அந்த ஏக்கத்தில் எங்களுக்கு போதிலே பிற இடத்துல எதுவும் வாங்கக்கூடாது என்று சொல்லி அதான் நான் வாங்கவில்லை என்று அவர் சொன்னார் தேவனுக்கு மகிமை பின்னர் அவருக்கு ஏதாவது தண்ணீர் குடிங்க இல்லை நான் உங்களை கூடாது என்று சொன்னார் எங்களுடைய சொல்லியிருக்கிறார் வருகிறவங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று கடவுளைய வரலாறுகளை தென்னாட்டு கொண்டிருக்கிறவர்களெல்லாம் வடநாட்டுக்காரன் பேய் என்று சொல்லுகிறான் மற்றபடி சாதாரணமாக இந்த சுழ வாரம் என்று சொல்கிறதெல்லாம் பேய் என்று பிராமணன் சொல்லுகிறார்கள் இப்படி எல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டு கடவுள் சூழல் வடநாட்டு கடவுளா எப்படி தளப்போர் ஜாதி மகன் ஒரு ஜாதியா அல்லது கடவுளுக்கு குடும்பமா என்று பல காரியத்தில் பேசும் போது எனக்கும் அது வெறுப்பாகத்தான் இருக்கிறது அதுபடிதான் இது குறித்தான் உங்களிடத்தில் நான் கொஞ்சம் கேட்க வேண்டும் என்று கேட்டேன் என்று அவர் சொன்னார் இப்படித்தான் ஏசுகடவுள் அவர்தான் மருமக்களை ரட்சிக்க வந்தவர் அவர் மூலமாகத்தான் மனிதன் சொர்க்கத்தை அடைய முடியும் நாங்கள் இதை பெற்றிருக்கிறோம் இங்கே அநேக மனிதர்கள் அப்படி மாறி இருக்கிறார்கள் நீங்கள் இந்த பரமாத்மா என்று சொல்லிக் கொண்டு ஒன்றையும் பெற முடியாது ஏமாந்து போகாதீர்கள் காலத்திற்கு முன்னால் வந்து சேருங்கள் என்று சொன்ன ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஆராதனைக்கு வருவேன் என்றார் வரவில்லை வருவார் பேருடைய லாபத்திற்கு பயம் ஆவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கின்றார் நமது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபம் பண்ணுங்கள் குறித்த நேரத்தில் ஆலயத்தில் ஜெவம் பண்ணுவோம் என்று பேர் சொன்ன நேரத்தை வந்து ஜபம் பண்ணுங்கள் நாம் மகத்துவானியும்ப்ட சமயங்களை கிறிஸ்துக்காக ஒதுக்குங்கள் எங்களுடைய ஏக்கம் அப்படி இருக்கிறது எங்களுடைய மனம் வெறுப்பு அப்படி சமயங்கள் அப்படித்தான் இருக்கிறது இரவு கொஞ்ச நேரம் தூங்குகின்றோம் மற்ற நேரங்கள் எல்லாம் இறை பாதத்தில் இருந்து நான் அந்த முழுமையான நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நம்ம ஆத்மா தவிக்கிறது நீங்கள் அப்படி செய்வீர்களாக தேவனைய எல்லா கருவைகளுக்காகவும் நான் தேவனை தெரிவித்துக் கொண்டே